அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் திரு கோ மணிவண்ணன் வழக்கறிஞர் எழுதிய ஞானானந்தம் புத்தகத்திலிருந்து சில சுவாரஸ்யமான பகிர் பகுதிகளை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் நமது சத்குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளிலேயே திண்டுக்கல் கசவனம்பட்டி சித்தர் காஞ்சிபுரம் ராமு சித்தர் தம்புச்செட்டி வீதி சித்தர் என்று அறியப்பட்டிராத சித்த புருஷர்களை அடையாளம் முக்கியமாக குறிப்பிட வேண்டியவர் மாயி என்ற மாயம்மா ஒரு ஒரு குருவாரம் பத்து பதினைந்து ஐம்பர் அன்பர்கள் தென் தமிழகத்தின் ஆன்மீக தலங்களை சுற்றி பார்த்துவிட்டு திருக்கோவிலுக்கு சத்குருவுடன் ஆசி பெற வந்தார்கள் குமரி போனீர்களா இப்படி ஞானானந்தர் கேட்டார் போனோம் சுவாமி கன்னியாகுமரி கோவிலுக்கு போனோம் கன்னியாகுமரி குமரி அம்மரே தரிசித்தோம் ஒரு ஆழ்ந்த பெரும்பூச்சும் மிக அபூர்வமான புன்னகையும் வெளிவந்தது சத்குருவினிடத்தில் பல நிமிடம் அசாதாரண அமைதி சத்குரு கேட்டார் குமரி எங்கே கோவிலுக்குள்ளு கோவிலுக்குள்ளாக இருக்கிறாள் சத்குரு கேட்டது புதிராக இருந்தது அன்பர்களுக்கு கன்னியாகுமரிக்கு சென்று அம்மனின் கோவிலுக்குள் அவளை தரிசித்து விட்டு வந்தவர்களுக்கு கோவிலில் இல்லாமல் எங்கிருப்பாள் கன்னியாகுமரி அம்மன் என்ற கேள்வியுடன் சத்குருவை விளங்காமல் பார்த்தார்கள் அவள் கடலில் அல்லவா நீந்தி கரையில் அல்லவா நாய்களுடன் புரண்டு விளையாடிக் கொண்டு இருக்கிறாள் கேட்ட அன்பர்கள் திகைத்து போனதில் வியப்பில்லை மாயி வெளியில்தான் இருக்கிறாள் கடற்கரையில் நாய்களுடன் விளையாடியபடி மாயம்மாள் இந்த சம்பவம் நடந்த காலத்தில் அன்னை மாயி பற்றி எவரும் அறிந்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை சத்குரு எப்போது கன்னியாகுமரி போய் வந்து அன்னை மாயையை பார்த்தார் என்பதும் கூட இதுவரை அறியப்படாத புதிர்களின் ஒன்றுதான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்னை மாயி என்ற மாயம்மாவை பற்றி தூத்துக்குடி ராஜமாணிக்க நாடாரிடம் சொன்னாராம் சத்குரு என்ன இருக்கு மாயிக்கிட்ட ஆனால் என்ன இல்லை சுற்றி நாய்கள் கடல்ல மிதக்கும் கரையில் கிடக்கும் உள்ளேயிருந்தாக்குமறி கடல்லையும் கரையிலும் அல்லவா தெரியும் அந்த துருவ நட்சத்திரம் அன்னை மாயையை பற்றி நடப்பு உலகம் பின்னாளில்தான் அறிந்து கொண்டது ஆனால் சத்குரு மாய மாயம்மாவை அப்போதே சுட்டி காட்டினார் இனி தொடர்ந்து அந்த புத்தகத்திலிருந்து மற்ற சுவையான பகுதிகளை நாளை பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்